يا tie amalina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiyala wa nashhadu alla ilaha illallahu wahdahu la sharika la wa nashhadu anna sayyidana wa nabiyyana wa mawlana muhammadan abduhu wa rasuluhu sallallahu ala sayyidana muhammadin wa ala alihi wa ashabihi wa sallama tasliman katiran katira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 يَوْمَ يُحْمَى عَلَيْهَا فِي نَارِ جَهَنَّمَ فَتُكْوَى بِهَا جِبَاهُهُمْ وَجُنُوبُهُمْ وَظُهُورُهُمْ ذَٰلِكَ مَا كَنَسْتُمْ لِأَنفُسِكُمْ فَذُوقُوا مَا كُنتُمْ تَكْنِزُونَ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الصَّدَقَةُ عَلَى الْمِسْكِينِ صَدَقَةٌ وعلى ذوي القرابه اثنان صدقه وصله او كما قال عليه الصلاه والسلام சங்கைக் குறைய கனியத்து குறைய மீலான பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே அந்திக் குறைய தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலஹதல மனிதர்களே படித்து அவர்களை சில தேவேகளையும் மேற்படித்து அந்த தேவைகளுக்குரிய சாதனங்களையும் வஸ்துக்களையும் படைத்து தந்ததோடு சில கட்டளைகளையும் உத்தரவுகளையும் நமக்கு பிறப்பித்திருக்குகின்றான் உலகத்துல வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய என்று மாத்திரம் கூறிக்கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை உத்தரவுகளை விடுவதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அல்லது இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனுடைய கட்டளை உத்தரவு என்று கூறி வெறும் வணக்கங்கள்ல இபாதடுவதற்கும் இஸ்லாத்துல அனுமதி இல்லை இரண்டிலேயும் ஈடுபடணும் அல்லாஹுடைய கட்டளைகளையும் நிறைவேற்ற வேண்டும் அவனுடைய உத்தரவுகளையும் நிறைவேற்ற வேண்டும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய ஹலாலான முறையில தொழில் வியாபாரம் விவசாயம் ஈடுபடலாம் அல்லாஹூ சுபான உடலால மாத்திரம் செய்யக்கூடியவை இன்னும் சில கட்டளைகள் உத்தரவுகள் இருக்குகின்றது உடலாலும் பொருளாலும் இணைந்து செய்யப்படக்கூடியவைகள் உடலால மாத்திரம் செய்யப்படக்கூடிய கட்டளைகள்ல மிக முக்கியமானது தான் தொழுக அதே மாதிரி ஜிகர் செய்வது குரான் ஓதுவது இவைகள் உடலால மாத்திரம் செய்யக்கூடிய அமல்கள் வணக்கங்கள் இன்னும் சில உடலாலும் பொருளாலும் சேர்ந்து செய்யக்கூடிய உதாரணத்திற்கு ஹஜ்ஜை நாம் எடுத்துக் என்றால் அதற்காகவே மனிதன் பொருளையும் செலவடிக்க வேண்டும் அதற்காகவே தன்னுடைய உடலையும் பாவிக்க வேண்டும் இன்னும் ஒரு வணக்கம் இருக்குகின்றது என்றால் அது வெறும் பொருளால மாத்திரம் செய்யக்கூடியது அதற்கு ஜக்காத் என்று கூறப்படும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே எப்படி இஸ்லாத்துல தொழுகை முக்கியமானதோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஜக்காத்தும் மிக முக்கியமான ஒரு வணக்கம் மிக முக்கியமான இபாதத் ஐந்து கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹு ஜக்காத்தை ஏற்படுத்தி இருக்குகின்றான் குரான்ல கிட்டத்தட்ட இடங்களில் அல்லாஹ் தொழுகையுடன் ஜக்காத்தை இணைத்தே கூறியிருக்குகின்றான் சுமார் முப்பத்தி இரண்டு இடங்கள்ல அல்லாஹு சுஹானா தொழுகையுடன் ஜக்காத்தை இணைத்திருக்குகின்றான் தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்றோம் ஜக்காத்தின் மூலமாக அடியாறுகள் மற்ற அடியாறுகளுடைய தொடர்பு அவர்களுக்கு ஏற்படுகின்றது கொடுப்பதின் மூலமாக மற்றவர்களின் மீது இரக்கம் கொள்ளக்கூடிய அன்பு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் யாரு ஜக்காத் கொடுக்க மாற்றாரோ அவருக்கு பொருளில் பேராசை ஏற்பட்டுவிடும் அந்த பேராசையை அல்லாஹூ சுஹான விரும்புவதில்லை எவர் ஜக்கத்தை கொடுக்குகின்றாரோ அதன் மூலமாக ஏழை எளியவர்கள் வறியவர்கள் மீது அங்கு பாசம் இரக்கத்தை அல்லாஹூசுவாத்தால ஏற்படுத்துவான் மேலான பெரியார்களே காணவான்களே சகோர்களே இந்த ஜக்காத் முகமது ரசூல்லாஹி சல்லா உலகம் அவர்களுடைய உமத்தினர்களுக்கு மாத்திரமல்ல இதற்கு முன்னால் வாழ்ந்த பல சமூகங்களுக்கு அல்லாஹூசுவாத்தால ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஜக்காத்தை கடமையாக்கி இருக்குகின்றான் நம்முடைய உம்மத்திற்கு கடமையாக்கிய அதே விதத்தில் என்று சொல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான் குரான் தஜரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வலாம் அவர்களுடைய சந்ததிகளை பற்றி சொல்லக்கூடிய வேலையில் ஒ ஜல் அந்த இப்ராஹிம் அலேஹி சலாத்து சில இமாம்களை நாம் ஏற்படுத்தினோம் எங்களுடைய அனுமதி உத்தரவை கொண்டு தான் அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவார்கள் மேலும் அவர்களுக்கு நாங்கள் வகையாக அறிவித்தோம் நல்ல காரியங்களை நீங்க செய்யணும் வா ஈகாம் அஸ்ஸலா தொலஹே நீலே நாட்டோனும் ஓ ஈதா அஸ்ஸகா ஜகாத் யம் குடுக்க வேண்டும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்களோடு சந்ததிகள் வந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் கொடுக்கும்படி உத்தரவிட்டு இருக்கின்றான் ஹதரத் இஸ்மாயில் அலிஹஹாம் அவர்களை பத்தி அல்லா குரான் இஸ்மாயில் அலிஹலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எப்படி தொழுகை கொண்டு ஏவுவார்களோ அதே மாதிரி ஜக்காத்தை கொண்டும் ஏவியிருக்குகின்றார்கள் அதற்கு அவர்கள் தன்னை பற்றி கூறுவார்கள் என்னை ஆக்கிவிட்டான் பறக்க செய்யப்பட்டவனாக என்னை ஆக்கி இருக்கின்றான் மேலும் அல்ல இன்றைக்கு வசிய செய்து விட்டான் நான் தொழுகையை தொழும் கொடுக்கணும் உலகத்தில நான் ஹயாத்துடன் உயிருடன் இருக்கும் காலம் எல்லாம் சமூகத்தினர்களுக்கு அல்லாஹ் சக்காத்தே கடமையாக்கிய மாதிரி நம்முடைய தலைவர் ரசூல் லாஹி சல்லு அலை அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கும் இந்த ஜக்காத்தே கடமையாக்கி இருக்குகின்றான் நாங்க குரான ஆரம்பத்துல துறந்தவுடனேயே الف لام <عمي> م ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ويؤتون الزكاة وهم بالآخرة يوقنون الا سورة البقره ودي आरंभتليه ذلك الكتاب لا ريب فيه لا संदेह منه الا என்று அல்லாஹ் கூறி விட்டு இது முத்த பெண்களுக்கு அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு நேரான வழிய காட்டும் என்று கூறிவிட்டு அந்த முத்த பெண்கள் மறைவானவற்றை மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வாங்க தொழுகையை நேமமாக சொல்லுவாங்க ரகத்தையும் கொடுப்பாங்க அவர்களுடைய பண்புகள் அல்லா கூறிக்கொண்டு வந்து கடைசியில கூறுகின்றான் உலகு அவர்கள் அல்லாஹூடைய புறத்தில் நின்றும் உண்டான அந்த நேரு வழியில சரியான வழியில் இருக்குகின்றார்கள் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹூ சுபான குறிப்பிடுகின்றான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அந சொல்லூடிய வழியில் அவர்களை விட்டு அவர்கள் தன்னுடைய பாவங்களில் இருந்து தோபா செய்து தொழுகையை நேமமாக தொழுது வந்து சரிவர கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கூடிய பாதையில விட்டுடுங்க வேறொரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றான் الصَّلَاةَ ாக இருப்பதாக அல்லாஹூஸ் குறிப்பிடுகின்ற மேலான பிரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால இஸ்லாத்துல மற்ற வணக்கங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குகின்றதோ அதே மாதிரி அல்லாஹூசு ஜத்துக்கும் மிகப்பெரிய இடத்தை வைத்திருக்கின்றான் சொல்லக்கூடிய வேலையில் உங்களுடைய பணத்தால் கொடுங்க கொடுங்க நாம் உங்களுக்கு தந்ததிலிருந்து தான் நீங்க கொடுக்கணும் நீங்களாகவே உலகத்திற்கு வரும்போது எடுத்துக் கொண்டு வரல நீங்க உலகத்திற்கு வரும்பொழுது உடுத்து கொண்டு வரல நீங்க உலகத்திற்கு வரும்போது வெறுங்க உலகத்திற்கு வரும்போது நிர்வாணமா வந்தீங்க எதையும் எடுத்துக்கொண்டோ உடிச்சு கொண்டோ வரல உங்களுக்கு எதுவுமே இருக்கல்ல உங்களுக்கு திறமைகள் சக்திகள் அனைத்தும் அது எங்களுடைய புறத்தில் அதனால நாம் தந்ததிலிருந்து நீங்க கொடுங்க நல்லவர்களை பற்றி கூடும் பொழுது நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹு படைகின்றான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஏன் இந்தாத்தை கடமையாக்கினால் உலகத்தில் அல்லாஹூ சுபானையும் பணக்காரர்களாக ஆக்கல்ல எல்லோரையும் ஆக்கிட்டு அந்த பணக்காரர்களுக்கு யாரு வேலைகளை செய்து கொடுக்கிறது அவர்களுடைய சக்காத்த யாரு வாங்கிறது உலகத்தில் அல்ல எல்லோரையும் ஏழைகளாக படித்து விட்டா இந்த ஜக்காத்துடைய அமலை இந்த இமாதத்தை உலகத்தில நடக்க முடியாது எல்லாரும் ஏழைகளாக ஆகிவிட்டால் அதனால் அல்லாஹு கூறுகின்றான் சில்கள செல்வந்தர்களாக சில ஏழைகளாக நான் படைத்திருக்கின்றேன் அஹும் அந்த ரப்பூடைய ரஹமத் அவங்களா பங்கு வைத்தாங்க அந்த ரப்புடைய அருளை அவர்களா பங்கு வைத்து விட்டார்கள் நஹனுஹா தி துனியா உலகத்துடைய அவர்களுடைய தேவைகளை நாங்கள் பங்கு வைத்து விட்டோம் வரபானா வாங்க யார இருக்க மாட்டாங்க எல்லோரையும் அல்லா ஏழைகளாக ஆக்கிவிட்டால் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் அல்லா சிலர்களை பணம் கொடுத்து சிலர்களை ஏழைகளாக இருக்குகின்றான் ஏன் பணக்காரர்களின் மூலமாக ஏழைகளுடைய தேவை ஏழைகளின் மூலமாக செல்வந்தர்களுடைய சில தேவைகள் பூர்த்தியாகுவதற்கான மேலான பெரியார்களே கணவான்களே அதனால ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் நினைக்க கூடாது அவர்கள் அந்தஸ்து குறைந்தவர்கள் அவர்களுக்கு மதிப்பு இல்ல கண்ணியம் இல்ல அவர்கள் இல்லாவிட்டால் இந்த ஜக்காத்துடைய அமல உலகத்தில் செய்யவே முடியாமல் ஆகிவிடும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதோட நாங்க பார்க்கலாம் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் விசேஷமான கருண கடந்த கால உமத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அவர்களுடைய உம்மத்தின் மீது ஒரு நாளைக்கு ஐம்பது நேர தொழுகையே அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான் ஐம்பது நேர தொழுக ஒரு நாளைக்கு அவர்களே கடமையாக்கி இருந்தான் அந்த இந்த உத்தின் அல்ல இறக்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஐந்து ஐந்து நோன்பே கிழமையாக்கி இருந்தான் இந்த உம்மத்தின் மீது அல்லா என்ன செய்திருக்குகின்றான் வருடத்துல ஒரே ஒரு மாதம் அதே மாதிரி தான் சில உம்மத்தினர்களுக்கு அவர்களுடைய உணவு உடை அவர்களுடைய தேவை போக மிச்சம் அனைத்தையும் கொடுத்துருவோம் ஜக்கா இன்னும் சிலர்களுக்கு நூற்றில இருபத்தி ஐந்து அல்லா ஏற்படுத்தியிருந்தான் அது மாதிரியும் இரண்டரை வீதத்தான் ஜக்காத் ஏற்படுத்தியிருக்கு அதுவும் எல்லா பொருளிலேயும் அல்ல எந்த அளவுக்கு நீங்க சிரமம் கூடுமோ அந்த அளவுக்கு ஜக்காத்துடைய அளவு குறைவோ எந்த அளவுக்கு சிரமம் குறைவோ அந்த அளவுல ஜக்காத் கூடுதலாக கொடுக்கணும் உதாரணமா எங்களுக்கு புதையல் புதையல் கிடைச்சிருச்சு புதையல் பொருள் கிடைத்தால் அதுல ஐந்து புதையலுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களா சிரமப்பட்டீங்களா அது அல்லா ஒரு கிப்டாக யாருக்கு விரும்பினாலும் அவர்களுக்கு புதையலை கொடுக்குகின்றான் அதுல ஒரு வருஷம் போகணும் என்ற நிபந்தனையும் இல்ல ஏன் உங்களுக்கு இலவசமாக அந்த புதையல் கிடைக்கிறது அதனால அதுல அல்லா ஐந்து லொண்டை ஏற்படுத்தினான் அடுத்தது ர நீங்க விவசாயம் எங்க விவசாயத்திலே ரெண்டு வானத்திலிருந்து பொ அந்த நீரை கொண்டு விவசாயம் செய்யறீங்க அப்படி அந்த விவசாயத்தில் பத்து ரொண்டு கொடுக்கணும் நீங்களாகவே தண்ணீருக்கு ஏற்பாடு செய்து மோட்டார் செய்து பைப் போட்டு நீங்க செலவழித்து விவசாயம் செய்யறீங்க அப்பொழுது அதிலிருந்து இருபது ரொண்டு கொடுக்கணும் ஏன் அதுல உங்களுடைய சிரமம் கூட அதனால அளவெல்லாம் குறைச்சிட்டாங்க அதற்கு பின்னால வியாபாரம் தொழில் எடுத்துக் காலை முதல் மாலை வரைக்கும் கஷ்டப்படுறீங்க சிரமப்படுறீங்க வெயில்ல போறீங்க குளிர்ல போறீங்க போறீங்க அதனால எல்லாம் என்ன செஞ்சிட்டான் தொழில் வியாபாரத்துல நாற்பது ரெண்டு நூற்றுக்கு இரண்டு மேலான பெரியார் கலைய கணவான் கணேஷ் அகோர்களே அதனால் அல்லாஹூ சுபான காலத்தில் எங்களுக்கு பெரியார் கலைய கனவான் கணேஷ் அகோர்களே அதனால மிக முக்கியமான ஒரு அமல் மிக முக்கியமான மிக முக்கியமான வணக்கம் அது வெறும் வியாபாரத்தில் மாத்திரம் அல்ல அனைத்திலேயும் பல வியாபார பொருட்கள் இருக்குது அதே மாதிரி விவசாய பயிர்கள் இருக்குது அதே மாதிரி ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகங்கள்ல இருக்குது அதே மாதிரி சொல்லக்கூடிய அந்த புதையல் பொருள் இருக்குது ஆனா அதிகமா இப்பொழுது நாங்க எடுத்துக்கொண்டோம் இந்த சபையில இந்த மாதிரி சில விவசாயம் செய்யறவங்க ரொம்ப அதே மாதிரி பண்ணைகள் வச்சிருக்கக்கூடியவங்க மிருகங்களோடு சம்பந்தப்பட்டவங்க மிக குறைவு அதிகமா நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா ஒன்று அவங்க வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லது வியாபாரிகளாக இருப்பாங்க மேலான பெரியார்களே கணவங்களே சகோதரர்களே அதனால ஜகாத் யாருக்கு கொடுக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எட்டு கூட்டத்தவர்களைப் குறிபடுகின்றான் இந்த எட்டு கூட்டத்தரவின் மீது ஜகாத் கடமை இன்nama ஸதகாது লিল فقராஇ வல் மஸகீன் வல் ஆமீலீன் அலைஹா வல் முஅல்லஃபி குலூபஹும் வஃபரிகா வல் غாரிமீன் وفي سبيل الله வ ابن السبيل फरीदतन मिन अल्लाह सदका व अल्लाह எட்டு கூட்டாதarlene நீதிவிதயா திரககன்றான் முதலாவது লিল ஃபுகாரா فقير لك والमताகீன் இரண்டாவது மிஸ்கீன்களுக்கு மூன்றாவது வல் ஆமீலீன் அந்த ஜகாத்ை وصول செய்ய கூடியவர்களுக்கு வல் அவல் வல் ஆமீனா وفيのリகाब ஐந்தாவது என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடிமைகளை உரிமை விடுபவர்களின் மீது யாராவது ஒரு ஆளுக்கு உரிமை சி எழுதப்பட்டிருச்சு அதற்கு அப்ப அவரை அடிமையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு ஜக்காத் கொடுக்கலாம் கடநாடி அவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம் பாதையில புனித போர் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஓபினி எவர் அதாவது பிரயாணியாக இருக்கிறாரோ எவர் பிரயாணத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ இவர்கள் இந்த எட்டு கூட்டத்தாளர்களுக்கு ஜக்காத் கனவை என்று அல்லாஹூ சுனஹால குறிப்பிடுகின்றார் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால முதலாவது என்ற வார்த்த கிரேமர ஹசர் அதாவது இவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த எட்டு கூட்டத்தார்களுக்கு மாத்திரம்தான் ஜக்காசே அதனால பள்ளிகள் கற்றதற்கு ஜக்கா தேலா மதுர சாக்களுக்காக வேண்டி ஜக்கா மதரச மாணவர்களுக்கு அல்லது பாதைகள் வெட்டுவதற்கு இல்ல யாருக்கு கொடுக்கணும் அல்லா எட்டு கூட்டத்தாறைகளை குறிப்பிட்டு விட்டான் இந்த முதலாவது என்ன இமாம்கள் குறிப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமான அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய ஒரு நூறு டாலர் தேவை கெனடியன் டாலர் தேவை ஆனா அவரே கிடைக்கிறது ஒரு முப்பது டாலர் தான் இருபது டாலர் தான் கிடைக்கும் அவருடைய அவருடைய மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லோருடைய தேவையை பூர்த்தி செய்ய அவருக்கு நூறு டோலர் தேவைப்படுது ஆனா அவர்கிட்ட ஒரு முப்பது டாலர் தான் அவரே கிடைக்கிறது இவர் ஃபக்கீர் அதற்கு பின்னால் உள்ள மிஸ்டின் அவர் எடுத்துக்கொண்டா அவருக்கும் நூறு டொலர் தேவை ஆனா அவருக்கு ஒரு எண்பது டொலர் அப்ப பக்கீருக்கும் மிஸ்கின் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் ஒரு பக்கீருக்கு நூறு டொலர் தேவை ஆனா அவருக்கு கிடைக்கிறது முப்பது அப்ப மீதம் எழுபது இல்லாம எப்படியும் அவரால் சமாளிக்கலாம் ஆனா மிஸ்டின் எடுத்துக் கொண்டா அவருக்கும் நூறு தேவை எண்பது கிடைக்குது ஆனா எப்படியும் ஓரளவு சமாளித்துக் கொள்ளலாம் வேளாண் பெரியார்களே கணவான் கலேஷர்களே அதனால முதலாவது இரண்டாவது மிஸ்கீன்கள் அது உலகத்தில் அதிகமாக முஸ்லிம்கள் இருந்து கொண்டு இருக்குகின்றார்கள் அலேஹா மூன்றாவது பிரிவினர்கள் அந்த தக்காத்த வசூல் செய்யக்கூடியவங்க யாரு ஜக்காத்த மக்கள்கிட்ட வசூல் செய்கின்றார்களோ அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இருந்து ஓரளவு கொடுக்கலாம் ரசூல் லாஹி சல்லா அலிசல்லாமோட காலத்துல நபி அவர்கள் சில ஆட்கள் ஏற்படுத்தி இருந்தாங்க அவங்க மக்கள்கிட்ட போய் எடுத்துக்கொண்டு வருவாங்க பொருளை எடுத்துக்கொண்டு வருவாங்க மிருகங்களா இருந்தா மிருகங்கள் எடுப்பாங்க விவசாயமாயிருந்தா அந்த அதற்குடைய அந்த தானியங்கள் எடுத்துக்கொண்டு வருவாங்க அதே மாதிரி வியாபாரமாக இருந்தால் அந்த பணத்தை தான் தக்காத்தா கொடுக்கணும் வியாபாரம் ஒரு தொகையில என்ன செய்யறது அவருடைய குடும்பத்தார்களுக்கு அரிசி மாபு சீனி இது பங்கு வைக்கிறது ஜக்காத்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வேலை இல்ல நீங்க வியாபாரம் செய்றீங்க பணத்தை கொண்டு அதனால் அந்த பணத்தை கொண்டு தான் ஜக்காத் கொடுக்கணும் நீங்க அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க ஆனா பொருள் நீங்க பணத்தை கொண்டு வியாபாரம் செஞ்சு கணக்கு பாக்குறதுனால பணத்தை கொண்டு தான் அதற்கு தக்கா ஆனா விவசாயம் சேரீங்க நெல் அரிசி அதற்கு நெல் அரிசியா கொடுக்கணும் மிருகங்கள் ஒரு ஆள் வைத்து இருக்கிறாரு ஆடுண்டா அவர் ஆடு கொடுப்பாரு மாடுண்டா மாத்த கொடுப்பாரு ஒட்டகம் ஒட்டகம் கொடுப்பாரு அஞ்சு ஒட்டகம் இருந்தா உண்டு முப்பது மாடு இருந்தா ஒரு மாடு நாற்பது ஆடு இருந்தா அதுக்கு நிறைய அதிசரைப்புல வருது மேலான பெரியாரணவான்களேர்கள முதலாவது கூட்டத்தார்கள் அதிகமா உலகத்தில் கூட்டத்தார்கள் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க பலப்படுத்துவதற்காக வேண்டி யாருக்கு இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் இருக்குதோ அவருக்கு எல்லாம் இஸ்லாத்திற்குள்ள எடுத்தாங்க இஸ்லாம் பலமாக ஆகிவிட்டது ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ நியூ முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ கஷ்டப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன செய்த அவர்கள் இஸ்லாத்தில பலப்படுத்துவதற்காக வேண்டிய அந்த குழு என்று சொல்லி அந்த சொல்வாங்க அவர்கள் நாலாவது பிரிவினர்கள் ஐந்தாவது அடிமைகளை உரிமை விடுவதில் வந்து அடிமைகளை உரிமையை விட்டு விட்டு விட்டு இசலாத்தை விட்டு அடிமைத்தனத்தையே எடுத்துட்டாங்க உலகத்தில் அடிமைத்தனத்தை பார்ப்பது இல்ல ஒரு ஆறாவது கடனாளிகள் யாரு கடன் பட்டு இருக்குகின்றாரோ அந்த கடனை அடைப்பதற்காகவே என்ன செய்யலாம் அவருக்கும் ஜக்கத்தை கொடுக்கலாம் ஆனா இதனை மாங்கள் குறிப்பிடுகின்றாங்க அவர் எதற்கு கடன் எடுத்தாரு அவர் ஆகுமான அவருடைய முக்கியமான தேவைகளுக்காக ஹலாலான முறையில பாவம் ஏற்படாத விதத்துல கடன் எடுத்த அவருடைய கடனை அடைப்பதற்கு தக்காத்த கொடுக்கலாம் அவருக்கு சரியா சாப்பிடறதுக்கு வழி இல்ல சரியா உடுக்கறதுக்கு உடுப்பில்லை தங்கறதுக்கு ஒரு குடிசையோ வீடோண்ட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவருடைய மனைவிக்கு அவருடைய இது போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அவர் கடன்பட்டாரு அது நல்ல முறையில வியாபாரம் பண்ணி லொஸ்ட் ஆகித்தாரு அதெல்லாம் நிறைய அவர் கடன்பட்டிருக்குகின்றாரு இந்த ஆசமான முறையில யாராவது கடன்பட்டிருந்தா அந்த கடனாளிகளுக்கும் என்ன செய்யலாம் சக்காத்த கொடுக்கலாம் ஆனா அப்பாவமான அடிப்படையில் ஒரால் ரெக்கிறார் பப்பு போறாரு கடன்பட்ட முறையில இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட முறையில யாராவது வியாபாரமோ அல்லது குடும்பத்தார்களுக்கு செலவழித்து கடன் இருந்தா அந்த அடுத்தது என்ன அல்லாஹுடைய பதில ஜிஹாது போறோங்க முஸ்லிம்களுக்கும் காபிரளுக்கு மத்தியில் உண்மையான ஜிஹாத் நடந்து கொள்ளக்கூடிய அந்த வேலையில ஒரு முஜாஹித் போறாரு அவருக்கு ஆயுதத்துக்கு காசு தேவை பணம் தேவை அல்லது போற வாகனம் அந்த காலத்துல ஒட்டகம் இந்த காலத்துல வாகனங்கள் தேவைப்பட்ட அந்த முஜாஹிதுடைய உணவுக்கு ஆயுதங்களுக்கு எதற்கு எதற்கு தேவையோ அவருக்கு என்ன செய்யலாம் இந்த ஜக்கத்தில் பணம் கொடுக்கலாம் எட்டாவது கூட்டம் தான் அதாவது என்ன பிரயாணி ஒரு பணக்காரே வைத்துக் என்ன செஞ்சிட்டா அவரோட நாட்டை பேசிட்டாரு அவர் போனாரு அவருடைய தேவைகள் அங்க பூர்த்தியாக இல்ல கொண்டு போன காத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்பொழுது அவரு திரும்பி வரணும் என்றுடாவுக்கே வந்துட்டாரு வந்து ரெண்டு மூணு மாசம் பார்த்துட்டாரு இப்பொழுது அவருக்கு ஜொப் வேலை ஒன்றும் இல்ல ஆனா சிலோனுக்கு திரும்பி போறதுக்கு அவருக்கு வசதி இல்லை ஆனா அவர் பிரியாணி நாட்டுக்கு திரும்பி போகணும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய வேலையில அவரு திரும்பி போறதுக்கு வேணும் என்ன செய்யலாம் ஒரு டிக்கட்டை வாங்கி கொடுத்து அவருக்கு இடையில உணவுக்கு தேவைப்படும் எடுத்துலாம் அல்லது இங்கே முயற்சி செய்யிருவாங்க கடனாளிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி பிரயாணிகள் இருக்கிறார்கள் இந்த ஐந்து கூட்டத்தார்கள் இந்து உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அது கடன கடனை வசூல் செய்யக்கூடிய குறைவு அடிமைகளை உரிமை விடக்கூடியவர்களும் மிகவும் குறைவு அதே மாதிரி இஸ்லாமிய உண்மையான புனித போர் நடக்கக்கூடிய ஊர்களும் குறைவோ அதிகமா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்த ஐந்து கூட்டத்தார்கள் இந்த தூலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க மேலான பெரியார்களே கணவான்களே சே அதில் பன்ம இந்த குரானுட ஆயத்தன் அல்லா பன்மையா சொன்னதுனால எங்கட ஷாபி மதபோலுள்ள அதிகமான இமாம்களுடைய கருத்து என்ன ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறைந்த மூணு மூணு பேருக்காவது கொடுக்கணும் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் குறைந்தபட்ச மூணு மூணு பேருக்காவது கொடுக்கணும் என்று அல்லாஹூ இந்த ஆயத்தில் சில இமாம்கள் சொல்றாங்க இந்த பன்மையா சொன்னது என்ன அதாவது ஜக்காத்த இஸ்லாமிய ஆட்சியா இருக்கும்போது அவங்க வசூல் செய்யறாங்க ஆள் அனுப்பி அவங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டு கொடுக்க கூடிய வேலையில மூணு பேரை விட குறைவா கொடுக்க கூடாதுனால அப்படி சென்றாங்க இப்ப நபர் குடுக்க கூடிய வேலையில அவர் ஒவ்வொரு கூட்டத்திலே மூணு மூணு பேரு கொடுக்கணும் சரியா குடுக்கப்படாது வந்த சில இமாம்கள் அனுமதி சந்திக்கிறாங்க ஒரு கூட்டத்தில் கட்டாயம் இல்ல தேவைப்பட்ட ரெண்டு பேர் ஒரு கொடுக்கலாம் மேலான பெரியார்களே கனவான்களே சகோக்களே அதே மாதிரி ஆரம்பத்தில் ஷாபி உள்ள முக்கியமான இமாம்கள் அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் சரிசமமா கொடுக்கணும் உதாரணமா பக்கியனுடைய கூட்டம் இருக்குது மிஸ்கின் கூட்டம் நியூ முஸ்லீம் இருக்கிறாங்க கடனாளிகள் இருக்கிறாங்க ஒளிப்போக்கர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுக்கணும் என்றும் ஆரம்பத்தில் உள்ள சில இமாம்கள் எங்களை ஷாபி மத முக்கியமான இமாம்கள் பத்துவா சொல்லி இருக்கிறாங்க ஆனா பின்னார் வந்த இமாம்கள் இதிலயும் சலுகை தந்திருக்கிறாங்க சரிசமம் பண்ண தேவைப்பட்ட அவர்களுடைய தேவைகள் எப்படி இருக்குதோ அதற்கு கொஞ்சம் முன்ன பின்ன குடிச்சு மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதுல ஒரு முக்கியமான இந்த பொருளா எதற்கு நீங்க சம்பாதிக்கிறதுக்குரிய பணம் அதான் கொடுக்கணுமா அல்லது அவங்களோட நாட்டுல ஒப்படைக்கலாமா அவங்களோட நாட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாமா ஷாபி மதஹாபுல உள்ள அதிகமான கருத்து என்ன யாரு எந்த இடத்துல தொழில் செய்கின்றாரோ வியாபாரம் செய்கின்றார்களோ அவர்கள் அந்த இடத்துல தான் அவர்கள் என்ன செய்யணும் அந்த பொருள் பணத்துக்குரிய தக்காத் அந்த இடத்துல தான் கொடுக்கணும் ஆனால் அந்த இடத்துல ஜக்காத்த வாங்கக்கூடியவர்கள் இல்லாங்க இங்க பக்கீர்கள் இல்ல இங்க மிஸ்கீன்கள் இல்ல எல்லாமே பணக்காரர்களாக இருக்கிறாங்க இந்த கட்டத்துல வேண்டுமென்றா என்ன செய்யலாம் அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் ஆனாலும் இதிலையும் எங்கட் மத பின்னால வந்து இமாமுடைய கருத்து அப்படின்னா இப்ப சிலர்கள் இங்க இருந்தா இவர்களுடைய குடும்பத்துல நிறைய ஏலப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க அவர்கள் இந்த தக்காத்திலிருந்து தூரமாக இருவாங்க அதனால எங்களை பின்னால் வந்த உலமாக்கள் என்ன சொல்றாங்க நீங்க சம்பாதித்த ஊருடைய ஒரு தொகையை கொடுங்க அப்ப ஆரம்பத்துல சொன்ன அந்த இமான்னுடைய பேச்சையும் எடுத்த மாதிரி இருக்கும் நீங்க அனுப்பிவிங்களை குறிப்பிடுகின்றார்கள் இந்த அடிப்படையில அதாவது பின்னால வந்த ஒலமாக்களுடைய கருத்து நீங்க சம்பாதிக்கிற ஊர்ல ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியாக இருந்தாலும் இங்க தொகையை கொடுத்து இன்னும் ஒரு என்ன செய்யலாம் நாட்டுக்கு அனுப்பிக்கலாம் அதற்கும்க்காத் கடமையாக நீங்க ஒரு தொழில ஆரம்பிச்சீங்க அல்லது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சீங்க அல்லது வேலை செய்ய வேலைக்கு போனீங்க முதலாவது ஜக்காத்துல நீங்க புறக்கணக்க வச்சு கணக்கு பார்க்கணும் இன்றைக்கு அந்நியவர்களுடைய பல திட்டங்கள்ல ஆக பெரிய திட்டம் என்ன முஸ்லீம்கள் இந்த ஆங்கில கணக்குக்கு படக்கி விட்டாங்க இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இந்த அரபி மாதம் என்ன தெரியாது அரபியில புற எடுத்துனா தெரியாது எல்லாத்துக்கும் ஆங்கில கணக்குல படக்கி விட்டதுனால இன்னைக்கு அதிகமானவங்க ஏப்ரல்ல கணக்கு பார்க்கறது எங்களோட அதிகமானவங்க ஜனவரியில கணக்கு பார்க்கறது இப்படி பாக்குறதுனால எவ்வளவு பெரிய ஒரு பரபுரம் விளைவு என்ன தெரியும் சூரிய கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி சந்திரூத்தி ஐம்பத்தி நாலு அல்லது சூரிய கணக்கு வரும் சூரிய சந்திர கணக்குடைய அடிப்படையில் ஒரு வருஷத்துக்கு சுமார் பத்து நாள் வித்தியாசம் ஏற்படுது மேலான பெரியார்களே கணவங்கலேஷர்களே அப்ப நீங்க வளமையா என்ன செய்ய சூரிய கணக்குப்படியே சரியா ஒரு வருஷம் பூர்த்தியானதோட ஜக்காத் குடுக்கறீங்கன்னு வைங்க நீங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய ஜனவரியிலயோ ஏப்ரல்லயோ ஸ்டோக் எடுத்து கடன் குடுக்க ஜக்காத் குடுக்கறீங்க அப்படியே ஒரு வருஷத்துல பத்து நாள் வந்தா ஒரு முப்பத்தி ஐந்து வருஷம் தாண்டீனா முன்னூற்றி ஐம்பது நாளை நீங்க தொடர்ந்து எழுபது வருஷம் ஜ அவர்ஷத்து அவர் விட்டு அடிப்படையில கணக்கு பார்த்ததுனால முப்பத்தி ஐந்து வருஷத்துக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு முன்னூத்தி ஐம்பது நாள் இந்த எழுபது வருஷ வாழ்க்கையில அவர் தனியா கணக்கு பார்த்து ஜக்கா கொடுத்தாலும் இரண்டு வருடத்துடைய ஜக்கா தவர் அறியாமல் விட்டுவிடுகின்றார் அதே மாதிரி தொழுக எப்ப தொழுக ஒரு ஆள் மேஜர் ஆகிட்டாரோ ரூவா பன் அவனுக்கு உடனடியா தொழுகா இருந்து கடமை அப்ப உடனடியா தொழுகடமையாக ஆகுது அப்ப ஒரு ஆள் என்ன செய்யல பதினைந்து வயதை தாண்டியும் அவர் மேஜர் ஆகலாம் கருத்துப்படி வயதை கொண்டு அவர் மேஜர் ஆகிச்சாரு அவர் மேஜர் ஆகிட்டாரு இந்த பதினைந்து வயதை எதை கொண்டு கணக்கிட்டு நீங்க அவங்களோட அந்த சூரிய கணக்க வச்சு தான் பாப்பீங்க இப்ப ஒரு ஆள் என்ன செய்யல மேஜர் ஆகல பதினைந்து வயசு பூஜை ஆகிருச்சு அவருக்கு தொழுக கடமை அதற்கு விட்ட கலா செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் டி பதினைந்து வருஷத்துக்கு சுமார் நூற்றி ஐம்பது நாள் உடைய தொழுகை அவர் அறியாமல் மேலான பெரியார் வன்கடேஷ்வர்களே அதனால் எங்களுக்கு உள்ளது புற கணக்கு குரான் கூறுகின்றான் எஸ் அலுன அனில் அஹில் வந்து தலைப்பிறைகளை பற்றி வந்து கேட்பாங்க அப்ப சொல்லுங்க மனிதர்களுக்கு நேரத்தை காட்டக்கூடியது ஹஜ்ய காலத்தை அறிவிக்க கூடியது அதனால எங்களுக்கு கணக்கு பார்க்கணும் சந்திர கணக்குத்தான் மேலான பெரியார்களே கணவான்கடே சாகூர்களே அதனால ஜ எ எ கடமை அவர் கணக்கை வைத்து பிறை கணக்கை வைத்து உதாரணமா முகர்றம் தலைப்பிறையில அவர் வேலை செய்ய ஆரம்பித்தாரு அல்லது அவர் பிசினஸ் செய்ய ஆரம்பித்தாரு அடுத்த வருஷம் முஹர்ரம் தலைப்பிறைக்கு அவருடைய ஒரு வருஷம் பூர்த்தியாக ஆகிவிடுகிறது உங்களுக்கு பூர்த்தியாகிடணும் செந்த வருஷம் தலைப்புற முகர்ரத்துல அவர் தொழிலையோ வியாபாரத்தையோ இந்த வருஷம் முகர்றம் தலைப்பிரையில் அவருக்கு ஒரு வருஷம் பூர்த்தியாகி விட்டது இப்பொழுது என்ன செய்யணும் அவரு தக்காத் கொடுக்கணும் அந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னால உதாரணத்துக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல உங்களுக்கு இருந்துச்சு ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இருந்துச்சு உங்கள்ட்ட இருந்துச்சு அல்லது காத்தறிஞ்சு பணம் காத்தறிஞ்சு தலைப்புறையில உங்களுக்கு தக்காளி கடமை ஆகுது அந்த தலைப்புறைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால உங்களுக்கு இருந்ததுக்கு உங்களுக்கு ஆக முக்கியமா தேவை வாகனம் நீங்க வாங்கிட்டீங்க உங்களுக்கு வீடு கட்ட ஒரு காணி தேவா வாங்கிட்டீங்க அப்படி இந்த காணி வாங்கிட்டீங்க வாகனம் வாங்கிச்சீங்க ஒரு வருஷம் பூர்த்தியாக முந்தி அந்த காத்த பாவிச்சிட்டீங்க அப்படி இந்த அதற்கு ஜக்காத் இல்ல ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுனதற்கு பின்னால பூர்த்தி ஆகுவதோடு அந்த பணம் உங்களோட கையில இருந்தா அதுல இரண்டரை வீதம் ஜக்காத் கொடுக்கணும் அவர்கள் தங்கத்துக்கு ஒரு கணக்கும் ஒரு கணக்கும் சொன்னாங்க தங்கத்துக்கு சொன்னாங்க அந்த இருபது மிஸ்கால இந்த காலத்துடைய கிராம் கிராம் உடைய கணக்கு நாங்க பார்க்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி கிராம் வருது அந்த இருபது அவருக்கு அந்த தொண்ணூத்தி ஆறு கிராம் தங்கத்துடைய வேலையை விசாரிச்சோம் இங்க வெறும் பியூ தங்கம் அதாவது சொன்னாங்க பதினஞ்சு அல்லது பதினாறு போகுது ஒரு கிராம் சரி இவர் ஜுவல்ரி அதாவது செய்த நகை வாங்கினா அது பதினெட்டு பத்தொன்பது இருபது அது ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு மாதிரியான விலை மேலான பெரியார்களே கனவாங்கடேஷ் அவர்களே சரி பியூ தங்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பதினைந்து அந்த பதினைந்து தொண்ணூத்தாறு பெருக்கினோம் ஆயிரத்தி சொச்சம் சுமார் ஆயிரத்தி சொச்சம் என்ன வருது அதாவது டொலர்கள் வருது அந்த தொடரை நாங்க எங்கட சிலோன் மணியில சிலோன் கரன்சியில பெருக்கி பார்த்தோம்டா கிட்டத்தட்ட ஜகாத் சுமாராக அது தங்கத்துடைய வேலை கூடினா கூடும் குறைஞ்சா குறையும் அவ்வளவு அப்ப சுமாரா தங்க ஒராளுக்கு ஒரு லட்சத்தி ஒரு முப்பத்தி ஐயாயிரம் நாற்பது மாதிரி இருந்தவருக்கு ஜகாத் கடமை ஆனாலும் நதியவர்கள் வெள்ளியினுடைய சொன்னாங்க இருநூறு திருஹம்லாஹி சல்லுடைய செல்லம் சொன்னாங்க அந்த இருநூறு திருஹம் நாங்க இந்த கிலோ கணக்கு போட்டு பார்த்தோம் சுமார் இரண்டு கிராம் வெள்ளியில ஒரால் சேர்ந்து அவருக்கு ஆத்துவாச்சு எழுபத்தி இரண்டு கிராம் இப்ப இங்க நாங்க பார்த்தோம் பத்து கிராம் மூணு டொலர் போகுது வெள்ளி பத்து கிராம் 3 டாலர் அத நாங்க கணக்கு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 70 எழுபத்தி ஒரு டாலர் சுமாரா ஹத்தான் வருது என்ன சுமாரா ஒரு 70 எழுபத்தி ஒரு டொலர் மட்டும் வருது நூத்தி நூத்தி எழுபத்தி ஒரு டொலர் கிட்டத்தட்ட வருது அதாவது பத்து பத்து கிராம மூணு டொலர் வச்சா அறுநூத்தி அந்த கிராம டொலரா நூத்தி எழுபத்தி ஒரு டொலர் வருது அதை நாங்க பார்த்தோம்னா நாட்டுடைய கணக்கு படி ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் வைங்க அப்ப நீங்க தங்கத்துல கணக்கு பார்த்தா ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் சரியா புள்ளி விவரம் அல்ல சுமாரா நீங்க வெள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு பதிமூவாயிரம் பதினாறாயிரம் தான் வருது அதனால் வளமாக்களுடைய கருத்து என்ன நீங்க தங்கத்தில கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி வரைக்கும் நீங்க ஜக்காத் கொடுக்க மாட்டீங்க அதனால ஏழைகளுக்கு பெரிய நஷ்டம் நீங்க வெள்ளியோடைய கணக்கு எடுத்தீங்கண்டா ஒரு பதிமூவாயிரம் பதினாலாயிரம் வந்துட்டாலும் உங்களுக்கு ஜக்காத் கடமை அதனால உலமாக்களுடைய கருத்து சக்காத்துல ஏழைகளுக்கு எதுல அதிக லாபம் அதை பார்க்கிறது தான் சிறந்தது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால எங்களுடைய எதுல ஏழைகளுக்கு அதிக லாபம் இருக்கிறதோ அடிப்படையில் தங்கமும் அதனால முதலாவது கண்டிஷன் பூர்த்தியாக ஆகணும் இரண்டாவது அந்த பணம் உங்க கையில் இருக்கணும் அதாவது அத நீங்க கபு பண்ணணும் அதோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் கைலாண்ட கட்டுப்பாடு உங்களோட கையில இருக்கணும் இல்ல நீங்க பேங்க்ல டெபாசிட் செஞ்சு வைக்கிறீங்க அது வியாபார பொருள்ல சாமானா இருக்குதுன்னு வைங்க எப்படி உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் உதாரணமா இங்க சிலவங்க வேலை செய்யறாங்க அவங்கள சம்பத்துல ஒரு ஒரு வீதத்தை வெட்டி கொண்டே வராங்க எப்பொழுது அவங்க அதுல வருஷம் முப்பது வருஷத்தே பின்னால அந்த ஒரு பண்டோடு அந்த பண்டுக்கு இப்ப உங்களுக்கு சர்க்காத்து இல்ல ஏன் அது உங்களோட கட்டுப்பாட்டுல இல்ல அது உங்களுக்கு இப்ப சொந்தம் இல்ல அது எப்ப கிடைக்குமோ அதுல சர்க்காத்து வரும் அதனால ஒரு வருஷம் பூர்த்தியாகவும் ஆகணும் இரண்டாவது அத நீங்க உங்களோட கட்டுப்பாட்டுல உங்களோட சொந்தத்துல அந்த பணம் இருக்கும் வேளாண் பெரியார்களே கணவான் கடேஷர்களே அதனால அந்த பணம் உங்கள்ட கையில இருக்கிறதாக இருந்தாலும் சரி வர வேண்டிய கடனாக இருந்தாலும் சரி சேர்க்கணும் மற்ற மதுஹபுகள கொஞ்சம் சலுகைகள் இருந்தாலும் இமாம் அவங்களோட மதுஹபுல நீங்க கொடுக்க வேண்டிய கடனையும் சக்காத்திர சேர்க்கணும் வர வேண்டிய கடனையும் ஜக்காத்திர சேர்த்து கொடுக்கணும் ஆனா வரவேண்டிய கடனை ரெண்டா பெருக்கேலும் ஒன்று ஒரு கடன் நீக்குது உங்கள்டு கடன் எ அவரட பணமும் இருக்குது உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட இருந்து இந்த பணத்தை கலட்டேனும் அடுத்த கிழமையோ அடுத்த மாதமோ நான் கலட்டிடுவேன் கணக்கு பார்க்கக்கூடிய வேலையில அந்த வரவேண்டிய கடனையும் சேர்த்து தான் நீங்க கணக்கு பார்க்கணும் நீங்க கொடுக்க வேண்டியதையும் சேர்க்கணும் வரவேண்டியதையும் சேர்க்கணும் இன்னும் ஒரு கடன் ஒன்று அந்த கடன் வாழதில் உங்களுக்கு நிச்சயமே இல்லை என்ன எவ்வளோ காலமா எடுத்து ரெண்டு மூணு வருஷமாக தாரேன் தாரேன்டைய ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஆனா இன்னும் அப்ப அந்த கடன் உங்களுக்கு வரும் என்ற நிச்சயம் ரொம்பவே குறைவாக இருந்தால் அந்த கடனுக்கு உடனடியாக தக்காத் குடிக்க வேண்டிய தேவையில்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உதாரணமா ஒரு அஞ்சு லட்சத்திலிருந்து அஞ்சு வருஷத்துக்கு தேவையான முதலாவது கரட்டுவீங்க இப்ப கொஞ்சம் குறையும் குறையும் அந்த குறைஞ்சதுல என்ன செய்யறது மறக்க இரண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் எப்படி என்ன செய்யறது அந்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்யணும் கணக்கு பார்த்து ரெக்கார்டு கொடுக்கிறது அவசியம் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால நீங்க யாருக்காவது கடன் கொடுக்க இருந்தீங்க போறீங்க இந்த மாசத்துடைய கடைசியில கடனை குடுத்து முடிச்சுட்டீங்க அப்ப அதில வராது ஆனா கணக்கு பார்க்க வேண்டிய வேலையில அவருக்கு நீங்க கடன் கொடுக்க இருந்தா அந்த கடனையும் சேர்த்து தான் கணக்கு பார்க்கணும் பெரிய சகோர்களே அதே மாதிரி வியாபாரத்தில் எடுத்து வச்சிருக்கிறார் நீங்க இப்ப பொருள் இருக்குது அதையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு வருதோ அதுல தான் தக்கார் தப்பா நினைக்கிற அந்த கொடுக்கிறது செய் வீதம் கொடுத்து அதற்கு இன்னும் ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது ஒரு காணியம் வீட்டை வாங்குறீங்க வாங்குற நீசினஸ் இருந்தா தான் வரும் இப்ப நீங்க ஒரு ரெண்டு மில்லியன் குடுத்து ஒரு வீட்டை வாங்குறீங்க நீங்க உங்க நீய சென்னா நான் அதுல தங்க போறேன் நான் என்னுடைய மனைவி புள்ள குட்டிகளோட வாழ போறேன் அந்த ரெண்டு மில்லியன் வீட்டுக்கு இல்ல ஏன் அதவங்களோட தேவை இப்ப நீங்க இந்த செய்கிறீங்க ஒரு காணி உண்டு வாங்குறீங்க நல்ல பொறுமதியான காணி ஆனா உங்க காணியை விற்கிறது எனக்கு ஒரு மகளனைக்கு ஊடு கட்டி கொடுக்கணும் எனக்கு ஒரு மகனைக்கு அவருக்கு ஊடு கட்டி கொடுக்கணும் வாங்குற நேயரத்துல அல்லது வாங்கினதற்கு பின்னால எப்பொழுது அதை விற்கணும் வியாபாரம் பண்ணோணும் நீயத்து வருமோ அப்பொழுது வாஜ்பு எப்பொழுது வியாபாரத்துடைய நீயத்தில் உங்களோட சேவைக்காக வேண்டி வாங்குறீங்க மகனைக்கு வீடு கட்ட மகளிர் வீடு கட்ட உங்களுக்கு வீடு கட்ட உங்களுக்கு நீங்க என்ன ஒரு வாகனம் உண்டு வாங்குறீங்க உங்களுக்காக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொழும்பு ஒரு பத்து பேசிய நேரத்தில் போட்டு பார்க்கணும் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முந்தி வாங்கும் போது அது ஐந்து லட்சம் இப்ப லட்சம் உள்ள காணி கூடும் சில வேலை காணி வேலை குறையும் கூட ஜக்காத் கூடும் குறைஞ்சில குறையும் வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால என்ன எந்த பொருள் உங்களுக்கு வியாபாரம் நீயத்து வரமோ அதுல ஜக்காத் சொந்த பாவீனக்கு இருக்குமோ அதனால தக்காத்தி அதே மாதிரி சிலர்கள் பெற்றி வச்சிக்கிறாங்க மெஷினரி சேர்க்கு பல மில்லியன் பொறுமதியான மெஷினரி சேர்க்குது ஒரு வியாபாரம் செய்யறாரு அதுக்கு சாமான் கொண்டு போக லொரி வச்சிருக்கிறாரு வியாபாரத்திற்கு உதவி அவரு மெஷின் வச்சு தைக்கிறாரு அல்லது மெஷின் வச்சு இன்ட்ரஸ்டீல் வச்சிருக்கிறாரு அதுல வரக்கூடிய மத்த பிசினஸுக்கு கணக்கு பார்க்கணும் ஆனால் அந்த கருவிகளுக்கு அந்த பொருள்களுக்கு கணக்கு பார்க்க வேண்டிய தேவை இல்லை மேலான பெரியார் கடைக்கான வங்கடேஷ் அதே மாதிரி தான் பெண்களுடைய நகை எடுத்துக்கொள்ளுங்க பெண்களுடைய நகையையும் எங்க சரீரத்தில் என்ன கூறுறது ஒரு ஊருடைய வழக்கம் ஒவ்வொரு ஊர்ல நாங்க எடுத்து எங்கட சில ஒண்ணு எடுத்துக்கொள்ளலும் சிட்டியில வாழக்கூடியவங்க ஒரு தொகை நகைய போடுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கிராமங்கள்ல வாழக்கூடிய நகை போடுவாங்க அந்த ஊர் வழக்கம் ஊர் வழக்கமும் ரெண்டு மூணு மாதிரி இருக்கும் ரொம்ப வசதியான பெமிலி அவங்க அதிகமா போடுவாங்க நடு நிலைமை கிளாஸ் என்ன செய்வாங்க அவங்க ஒரு அளவு நகை பாவிப்பாங்க எங்கட சரியா தெரியும் மிடில் கிளாஸ் அந்த ஊரில் ஒரு சாதாரணமான நடுத்தர வயதில் உள்ள பெண்கள் எத்தனை நகைய பாவிப்பாங்களோ அத்தனை வரைக்கும் அனுமதி உதாரணமா ஒரு கிராமத்தில் நடுத்தரவாதிகள் பத்து பவுன் பாவிக்கிறாங்க அப்படி இருந்தா பத்து பவுன் இன்னும் சில ஊர்கள்ல மிடில் கிளாஸ் பதினஞ்சு பாவிக்கிறாங்க பதினஞ்சு தான் அனுமதி இன்னும் சில ஊர்கள்ல நடுத்தரவாதிகள் இருபது பாவிக்கிறாங்க இருபதுக்கு தான் அனுமதி மேலான பெரியார்களே கனவான் கணேசன் ஷாபி மதாவுடைய சில இமாம் கருத்து எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும் உதாரணமா நடுத்தரவாதிகள் பதினைந்து பவுண்ட் தான் பாவிக்கிறாங்க அனுமதி உங்கள்கிட்ட இருபது பவுண்ட் இருந்தா சிலை இம்களுடைய கருத்துப்பாடு அந்த இருபது பவுனுக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்ப அதே எவ்வளவு பெரிய நஷ்டம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் இருபது இருபது அப்படி கொடுத்துக்கொண்டு போனா பெரிய நஷ்டம் அதனால நீங்க அதுல அஞ்சு குறைச்சிங்காண்டா பதினைந்து பவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு அனுமதி நீளான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதோட நகையில பாவிக்கிற நகைத்தான் பாதிக்கிற நகான நாங்க இப்படி விளங்க கூடாது அந்த நகையை இருபத்தி மணி தியாரமும் போட்டு கொண்டே இருக்கணும் அப்படி ஒன்றில்லை பெண்கள் போடுவாங்க திருமணங்களை போடுவாங்க அப்படினு அதுவும் போடுற நகை மாதிரி என்ன செய்யற அவங்களோட பணத்தை செய்வ நகை வாங்கி வைக்கிற பிஸ்கட்கள் வாங்கி வைக்கிற அது இந்த நகையில சேராது அது பிசினஸ்ல தான் சேரும் சிலர்கள் என்ன செய்யறாங்க தங்கத்தை வாங்கி வைச்சா வில கூடும் சொல்லி வாங்கி வைக்கிற அது இந்த ஆபரணத்துல சேராது அது அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் மொத்தமாக கொடுக்கணும் அதனால் நாங்களும் என்ன செய்யறது ஓரளவு பகுதியினர் அதிகமாக இருபது அதனால் அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை ஏதோ ஓரளவு மிடில் கிளாஸ்காரங்க பாதிக்கிறாங்க அதற்கு தான் அனுமதி வேளாண் பெரியார்களே கனவான்களே சகோ இப்படி பல மசாய்கள் இந்த தக்காத்துடைய விடயங்கள் இருக்குது அதனால் நாங்கள் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அந்த மாட்டை அவன் சுமந்து கொண்டு வருவான் நான் சொல்வேன் என்னால் கொண்டுமே செய்யலா என்னால் செய்யலா அல்லா கூறுகின்றான் அவங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை செய்ய என்ன செய்யப்படும் நெருப்புல இந்த தங்கம் இந்த வெள்ளியை கொண்டு போய் அப்படி அதை சூடு காட்டப்பட்டு அதை உருக்கப்பட்டு அவர்களுடைய நெற்றிகள் அவர்களுடைய முதுகல்கள் அவர்களுடைய விழா எலும்புகளுக்கு சூடு போடப்படும் பின்னாலும் உங்களோட ஆத்மாக்களுக்கு நீங்க சேர்த்து விட்டது நீங்க சேர்த்து வச்சது இதோ அனுப்புவிங்கன்னு சொல்லி அவனுக்கு மிகப்பெரிய வேதனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹு சுப் குரான் குறிப்பிடுகின்றான் ரசூல் லாஹி சலாஹாசலாம் அவர்களும் பல ஹதீஸ்ல எங்கயாவது ஒரு நாட்டுல பஞ்சம் வஞ்சிருச்சு மலையை அல்லா நிறுத்தி விட்டான் அந்த ஊரிலயோ அந்த நாட்டிலேயோ மக்கள் கொடுக்க அனுப்பி வைப்பான் மலையை நிறுத்தி விடுவான் பெரியார்களே கணவான்களே சகோர்களே எவ்வளவு முக்கியமானது நபியுடைய வபாத்துக்கு பின்னால இப்பொழுது சிலர்கள் மதம் சிலர்கள் முறுத்தட்டா போனாங்க சிலர்கள் என்ன செஞ்சாங்க புய் நபியன வாதிட ஆரம்பித்து அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க இன்னும் சிலர் சொன்னாங்க நான் தொழுவேன் நான் சக்கா கொடுக்க மாட்டேன் உறுதியும் அதாவது ஒட்டகங்களுக்கு ஒட்டகம் மந்தைகளுக்கு பாராமா அவர் ஒட்டகத்தை சக்காத்தா கொடுக்கிறாரு என்னுடைய காலத்துல அதே ஒட்டகம் மந்தைகளுக்கு ஒட்டகத்தை சக்காத்தரக்கூடிய வேலையில நபியுடைய காலத்துல கயிறோட கொடுத்தாரு என்னுடைய காலத்தில் இந்த கயிறை தரமாட்டேன் என்று சொன்னும் அவனோடு செய்ய தயார் அந்த கைத்தை தர முடியாது என்று சொன்னாலும் அவர்களுடன் நான் ஜிஹாஜ் செய்வேன் என்று இந்த அளவுக்கு மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே அதனால பொ சக்காத்தை சக்காத்தாங்களோ அவர்களுடைய பெரியரு பிசால பேங்கோட எந்தர்பத்தமான முறையில ஹ முறையில பெ பெரியல்டிமில்லியன் அவருடைய ஒரு இஸ்ரோ சண்டைக்கு அதாவது அவர் அந்த ஹோல்சேல் பிசினஸ் செய்கிறாரு அரிசி பருப்பு போன்ற பெரிய அளவுல ஒரு பன்னிரண்டாயிரம் இருக்கும் அவ்வளவு பெரிய இஸ்டோசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மூணு வருஷத்தை முன்னால மட்ட பெரிய ஒரு சூறாவளி காற்று அடிச்சுச்சு அவரு சொன்னாரு அது எந்த தினத்துல காற்று அடிச்சுச்சோ அந்த கி முந்தைய தினம் சூறாவளி காத்து அடிச்சுட்டோ அதற்கு முஞ்சிய தினத்துல இருந்துட்டோம் முன்னால முந்தில தினத்தான் நாலு அஞ்சு கெண்டனர்கள் மழை பெய்து சூறாவளி அடிக்கிறது ஆனா அல்லாஹுடைய புதரத்தை அவர் சொல்றாரு எந்த தக்காத்தல்லா வீணாக்க மாட்டான் எந்த நாங்க சாமான அடுக்கி இருந்தோமே இல்ல அதாவது அந்த எக்ஸ்போஸ்ல வெறும் நடுவில் இருந்து சில சீட்டுகள் பரஞ்ச சொல்லுவாங்க நடுவில் இருந்து பறக்க சான்ஸ் இல்ல ஒரு ஓரத்திலிருந்து ஒரு மூலையிலிருந்து தான் சீற்றுகள் பறக்கும் அந்த வியாபார பொருட்களுக்கு பெரிய சேதம் ஒரு மூட்டுக்கு கூட ஆபத்து வரல அந்த சீற்ற போடுறது மட்டும்தான் எனக்கு செலவு என்ன எனக்கு நம்பிக்கை நான் வருஷ வருஷம் கணக்க பார்த்து தக்காத்த கொடுக்கிறேன் அல்லா என்னுடைய பொருளை வீணாக்க மாட்டான் வேளாண் பெரியார்களே கணவான் கணேசவர்களே அதனால எங்களோட பொருளை நாங்க பாதுகாக்கணும் அல்ல பாதுகாக்கணும் வருஷ வருஷம் நாங்க கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய முறைப்படி அந்த ஜக்காத்த கொடுத்து விட்டோம்ண்டா நிச்சயமா பாதுகாப்பான் ஜக்காத்து முக்கியமான பருவ அதற்கு பின்னால் உள்ளது சுண்ணத்து தன் சதக்கா இருக்குது அது யாருக்கும் நீங்க கொடுக்கலாம் அதாவது சதக்க விருப்பமானவர்கள் கொடுக்கலாம் சதக்கா இதற்கு தான் கொடுக்கணும் என்று சொல்ல நல்ல காரியங்களை எல்லாத்தையும் செய்யலாம் நபியுடைய காலத்தில் சகாபாக்கள் சதக்கா கொடுப்பதில் போட்டி போடுவாங்க முப்பத்தி மூணு நபியவர்கள் ஜிஹாதி கேட்கிறாங்க அந்த தபுக்குடி யுத்தத்துக்கு அதை வீட்டிலிருந்து அனைத்தையும் கொண்டு வராங்க அதில் நேர் பாதையை கொண்டு வராங்க அவர்கள் தான தர்மம் செய்வதையும் அவர்கள் போட்டி போடுவாங்க வேறான பெரியார்களே கனவான்களே சகோதரையும் மஸஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு காணி அந்த மஸ்ஜு நபவி அதை விஸ்தரிக்கப்படக்கூடிய தேவை வருது முப்பத்தி ஐயாயிரம் ஒரே ஒரு நல்ல தண்ணி கிணறு சொல்லக்கூடிய கிணறு சொல்லப்படுது அந்த கிணறு வாங்கி யாராவது ஒரு அழகான ஊற்றுக்கண்ணை கொடுப்பான் ரவி அல்ல இருபத்தி ஐயாயிரம் அதிகம் அதிகமாக அதன் மூலமாக அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க சந்தர்ப்பம்கோதரம் பெரிய முயற்சி செய்து இந்த பள்ளிக்கும் நிறைய உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறார் இங்கே மாதிரி அவர்களுக்கு நல்ல நாடுகள் அவர்கள் ஒன்று சேரணும் நல்ல விஷயங்களை சொல்லும் என்ன ஒரு திட்டத்தோடு ஒரு கிளி கூண்டு மாதிரி ஒரு புறா கூண்டு அளவுக்கு கட்டினாலும் அவரு அல்லா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கிறான் அல்ல அவன் என்ன செய்வது எங்க நிறைவேற்றுறது நல்ல சந்தர்ப்பம் உண்டு எங்க சகோதரர்கள் நிதியோ கிழிந்து வந்திருக்கிறாங்க அவர்களுடைய அதற்காகவே உதவிகளின் தேடு வந்திருக்கிறாங்க ஏழுமான அளவு தாராளமா நீங்கள் அவர்களுக்கும் உதவி செய்யணும் உங்கள் அனைவர்களையும் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் இந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இல்லாமல் தான் அனைவர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுடைய பாங்குடை மன்னிப்பாயார் யா ல்லா முழு உலக இஸ்லாமிய தாங்குடைய மன்னிப்பாய் யா நாங்கள் பலகையினர்களையா உள்ளவர்களா பாவங்களுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து எங்களால் தவிந்து கொள்ள முடியாதையா அல்லா பாவங்களுக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விடாதேயா அல்ல பாவங்களுக்குரிய சூழலை ஏற்படுத்தி விடாதேயா அல்லா சகலவிதமான நல்ல காரியங்களுக்குரிய சூழலை ஏற்படுத்தி விடுவாயார் உண்மையான இயற்கை நே தருவாயா உண்மையான தக்வாவை தந்திருள்வாயா யதார்த்தமான தவக்குள்வாயாக நம் அனைவர்களுடைய ஹலாலான தொழில் வியாபாரத்தை தந்திருள்வாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தோப்பி சேவாயாக் யாழ்லா நபி அவர்களும் சஹாபாக்களும் இந்த தீனுக்காகவே இந்த அளவுல பாடுபட்டார்களோ யாழ்லா அதே போய் முடிவைடி ஆக்கி அனைவர்களையும்